प्रपन्न कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையீத்தம்து प्रवेष्टुंच परंतप भगवान श्री பரந்தீஷர் விஸ்வரூப தரிசனத்தினுடைய மகிமையை அர்ஜுனனுக்கு சொன்னார் நான்கு கைகளோடு கூடின விஷ்ணு ரூபத்தையும் இரண்டு கைகளோடு கூடின ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தையும் அர்ஜுனனுக்கு காட்டி அருளி பிறகு அந்த விஸ்வரூபத்தினுடைய மகிமையே சொன்னார் கடைசியாக ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொன்னார் வேத பாராயணம் செய்வதாலோ தவம் செய்வதாலோ தானம் செய்வதாலோ வேள்விகளை செய்வதால் மட்டும் இந்த ஸ்வரூபத்தை விஸ்வரூபத்தை அறிந்துவிட முடியாது யாதொரு விஸ்வரூப தரிசனத்தை எப்படி நீ இப்பொழுது கண்டாயோ அத்தகைய விஸ்வரூப தரிசனத்தை வெறுமனே பாராயணம் செய்வதாலோ தவம் செய்வதாலோ தானமோ யாகங்களாலையோ அடைய முடியாது ஆனால் அதெல்லாம் தேவைங்கிறத மறக்கக்கூடாது அந்த சாதனங்களோட நமக்கு ஒரு இழையோடிக் கொண்டிருக்கிற ஒரு பரிபூர்ண பக்தி வேணும் அதைத்தான் இங்கே பகவான் மென்ஷன் பண்ணுறார் காலப்போக்கில் சிலதெல்லாம் எந்திரத்தனம் ஆகி விடுகிறது அந்த எந்திரத்தனம் ஆகிற போது நாம் அதை சரி பண்ண வேண்டியது பெரியவங்க பொறுப்பு எப்போவுமே இந்த ஆன்மீக வாழ்க்கையில் சரியான கல்வி இருக்கணும் ஆன்மீக கல்விங்கிறது இல்லாததுனால தான் நிறைய சிக்கல் மதம் இருக்குது நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் கோவில் இருக்குது நிறைய ப்ராக்டிஸ் பூஜை பண்ணுற முறைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது கடைப்பிடிக்கின்ற முறைகள் இருக்கின்றன ஆனால் அதை அறிவு இல்லை பெரும்பாலும் இல்லை பெரும்பாலான மக்கள் அறிவு பூர்வமாக தாங்கள் செய்யக்கூடிய வழிபாடு கடமைகளை எல்லாம் அறிந்து செய்வது கிடையாது அதனால்தான் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அதை சரியாக விளங்கி கொள்ள முடியாமல் பல்வேறு விதமான சிக்கல்களெல்லாம் வருகின்றன மத நம்பிக்கைகளெல்லாம் குறைந்து போகின்றன தங்களுடைய முன்னோர்கள் மூலம் வந்த உயர்ந்த விஷயங்களை பற்றி அறிவு இல்லாததால் அவைகள்லாம் புறக்கணிக்கப்படவும் செய்கின்றன இந்த உண்மையை நாம் இங்கே சிந்திக்க வேண்டி இப்போ நான் ஐம்பத்தி ஸ்லோகத்தை நாம் இப்போ படிச்சிருக்கோம் அதில் பகவான் சொல்கிறார் ஹே அர்ஜுனா ஏவம் விதா அகம் இத்தகைய நான் அனன்யா பக்தியா சக்கியஹா துவனன்யான் இருக்கு அதில் தூங்கிறத போட்டுக்கணும் தூ ஆனால் ஹே அர்ஜுனா அஹம் இத்தகைய நான் அனன்யா பக்தியா அனன்யா பக்தியா ஜாத்தும் சக்கிய திரஷ்டும் சக்கிய பிரவேஷ்டும் சக்கிய அடுத்த லைன்ல இருக்கு பரந்தப்பாங்கிற ஒரு சொல்லையும் பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்ற ஹே பரந்தப்பா எதிரிகளையெல்லாம் வாட்டி எடுக்கக்கூடிய வகையிலே போர் புரிகின்றவனேன்னு அர்த்தம் எதிரிகளையெல்லாம் வாட்டி வருத்துகின்ற அளவிலே போர் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த அர்ஜுனா அனன்ய பக்தியினால தான் வந்து சரியாக தெரிஞ்சுக்க முடியும் என்னை பார்க்க முடியும் என்னிடத்தில் இணையமும் முடியும் என்னிடத்தில் நுழையவும் முடியுங்கிறார் இது கொஞ்சம் ஆழமான கருத்தை உடையது இந்த அனநிய பக்திக்கு ரெண்டு அர்த்தம் வணிக்கணும் வைராக்கியத்தோட கூடின பக்தின்னு அர்த்தம் வைராக்கியம்னா என்ன இந்த உடல்லையும் உலகத்திலையும் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருள்லையும் அட்டாச்மெண்ட் பற்று இல்லாமல் அந்த உண்மையான பேரின்பம் வடிவமாகிய இறைவனையே பற்றி இருப்பது பற்றற்றான் பற்றினையே பற்றுவிடற்காக பற்றி இருப்பது அதுக்கு தான் அனன்ய பக்தின்னு பேர் முதல்ல கடவுளுடைய அந்த இன்ப அனுபவம் நமக்கு வரணும் அது நான் புரியறதுக்காக சொல்கிறேன் இந்த இதில் ஒரு டேஸ்ட் வரணும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா ஒருத்தருக்கு மியூசிக்கில் டேஸ்ட் இருக்குது பல விஷயங்களில் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு ருச்சி என்னன்னா இறைவனை பற்றிய தெளிந்த அறிவும் அவனிடத்தில் பேரன்பும் இருக்க வேண்டும் அவனை தவிர வேறு எதிலும் பற்று இருக்கக்கூடாது அழிகின்ற மாறுகின்ற நாம் பற்று வைக்கக்கூடாது அழிகின்ற இந்த உடலிலும் அழிகின்ற உலக பொருள்களிலும் உறவுகளிலும் நாம் அளவுக்கு மீறி ஆழ்ந்த பற்று வைக்காமல் ஆண்டவன் ஒருவனையே பற்றி வேண்டும் ஆண்டவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் என்று இருந்தாலும் அவரை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள அவர் இன்பமே வடிவமாக இருக்கிறார் ஆனந்தத்தையே நாம் குறிக்கோளாக கொள்ளணும் எப்பொழுதும் மன அமைதியையே குறிக்கோளாக கொள்ளணும் துன்பத்தை நான் வந்து வெறுக்கணும் சொல்லலை நாமளா அந்த துன்பத்தை வரவழைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே மாறும் என்று சொல்லும் பொழுது அந்த பொருளை நாம் பற்று வச்சா நமக்கு துன்பந்தானே வரும் மாறுகின்ற பொருளிலே பற்று வைத்தால் துன்பம் வரத்தான் செய்யும் மாறாத நிலையான பேரின்பமே வடிவான யாண்டும் அமைதியான ஆண்டவனிடத்திலே பற்று வைத்தால் அன்பு வைத்தால் மற்ற எல்லாவற்றையுமே நாம் தாங்கிக் பிற நீந்தல நீந்தல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிதும் பர் திருவள்ளுவர் ஆக அறத்தை கடைபிடித்து கொண்டு ஆண்டவனை சார்ந்திருந்தோமேயானால் இந்த மாறுகின்ற உடல் வாழ்க்கை உறவுகள் வாழ்க்கை பொருளோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை நாம் வென்றுவிடலாம் என்பது அதற்கு பொருள் ஆகவே அனநிய பக்தி என்பதற்கு பற்றற்ற பேரன்பு இறைவனிடத்தில் இறைவனை நமக்கு வேறாகக் கருதுறது அந்த பக்தியினாலையும் தெரிஞ்சுக்கலான்னு அர்த்தம் மேலும் நாளை தொடர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லுகிறேன் இந்த ஸ்லோகத்தை மேலும் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன் நாளை இறைவனுடைய திருவர்களோடு இந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஆழமாக சிந்திப்போம் பக்தியாத்வனநயா சக்கிய அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திர்டும் சத்வேன